सर्वव्यापी <laughs> ஷோமோபீர <hridaka> भाति भाति सर्वं ह्यात्मा सर्वव्यापी सर्वधारी सर्वं ஹாதிமாத்வாதி பாதி பாசையத்தே கிலங்கிறது இன்னொரு பாடம் பாதி பாசையத்தே கிலங்கிறது இன்னொரு ரீடிங் பாதி சர்வம் பிரகாசத்தை இந்த பாடம் முடியறது உபசம்ஹாரம் உபசம்ஹாரம் பண்ணுறார் அதாவது இந்த ஹிருதயங்கிற ஆகாசத்தில் ஆத்மஜானங்கிற சூரியன் உதிக்கிறாராம் ஹ்தயங்கிற ஆகாசத்தில் ஹிருதாஷித்தோ ஹியாத்மா போதபானுஸ்தமோபிருத்து ஆத்மா போதபானுஹு போதபானுஹு ஆத்மா அப்படி போடணும் ஞான பிரகாச மானத்தை பிரகாசப்படுத்துகிற ஆத்மா அதாவது ஞான சூரியனாகி ஆத்மா ஞான சூரியனாகிய ஆத்மா நீங்கள் இங்கே ரெண்டு ஞானம் போட்டுக்கணும் ஸ்வரூப ஜானம் விற்தி ஞானம் ஸ்வரூப ஜானம் விறத்திஞானம்னு பாடம் நான் ரொம்ப நேரம் நடத்த முடியாது அதாவது அரிவையும் அறியாமையையும் அறியிற அறிவு ஸ்வரூப ஜானம்னு பேர் அறிவையும் அறி நல்லா கவனிச்சிங்கன்னா தான் புரியும் அறிவையும் அறியாமையையும் அறிகிற அறிவு என்ன அறிவு ஸ்வரூபஞ்ஞானம்னு பேர் அறிவையும் அறியாமையையும் அறியிற அறிவப்பத்தின அறிவு அது விறத்திஞான் இன்னொரு தரம் சொல்லணுமா அறிவையும் அறியாமையையும் அரியற அறிவு எது அது ஸ்வரூப ஜானம் அறிவையும் அறியாமையையும் அரியற அறிவப்பத்தின அறிவு விறத்திஞன் அதாவது இது நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா இந்த விறத்திஜான் ஆக இந்த மனசில் என்ன ஆகிறது நான் நித்திய ஜப்தி ஆத்மா நித்திய ஜானஸ்வரூபம் அறிவே வடிவானது ஆத்மா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 சர்வ வியாபி சர்வதாரி சர்வ வியாபின்னா அனைத்தையும் வியாபித்து அனைத்தையும் தாங்கிக்கொண்டு அனைத்தையும் தாங்கி கொண்டுனால் என்ன அர்த்தம் தங்கம் நகையை தாங்குவது போல தங்கம் நகையை தாங்குவது போல மெய்ப்பொருள் பொய்ப்பொருளை தாங்கி கொண்டு இருக்கிறது அப்படி புரிஞ்சுக்கணும் பொய்ப்பொருள்னால் என்ன அர்த்தம் உண்மையில் இல்லைன்னு தானே சொல்கிறோம் அதனால்தானே பொய்ப்பொருளுங்கிறோம் நமக்கு மா அனுபவத்துக்கு உண்மையாகவும் அறிவுக்கு பொய்யாகவும் இருக்கிறது சர்வதாரி சர்வம் பாதி சர்வம் பிரகாசத்தே அதா தானே விளங்கி கொண்டு மற்றவைகளையும் விளக்கிக்கொண்டு இருக்கிறது பாதி பாசையதே கிளம்ங்கிற பாடம் இருந்தாலும் சரி பாத்தினா என்ன அர்த்தம் ஸ்வயம் பாத்தி தானே விளங்குகிறது சூரியன் எப்படி தன்னைத்தானே விளக்கிக்கொண்டு எல்லாவற்றையும் விளக்குகிறாரோ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 இதை ஸ்தோத்திரம் பண்ணுறது இந்த ஆத்ம ஜியானம்ங்கிற சூரியன் என் ஹிருதயத்தில் தோன்றி அறியாமையெல்லாம் போக்கி எல்லாத்தையும் விளக்கி கொண்டிருக்கிறது அஹோ ஆனந்தாக ரொம்ப சந்தோஷம் ஆனந்தப்படுறார் அப்படி அர்த்தம் இப்போ பிரகாசத்தை விளைச்சம் வந்து இப்போ லைட் இப்போ எலக்ட்ரிசிட்டி போயிடுதுன்னு வச்சுக்கோங்கலே எல்லாருக்கும் உடனே உச்சும்போம் உச்சுன்னு விடுவோம் உடனே போயிடுத்து அப்படின்னு அப்புறம் வந்துருந்த உடனே பரவாயில்ல சுவாமி உடனே சுவாமி கும்பிட்டு வந்துடுச்சு வெளிச்சம் இந்த வெளிச்சம் வந்ததுக்கே இப்படி இருக்குமே இந்த ஜடப்பிரகாசத்துக்கே இவ்வளவு மரியாதைன்னா இந்த சித் பிரகாசம் ஆனந்தம் புரியறதுக்கு எவ்வளவு மரியாதை இருக்கணும் அறிவுடையார் ஆவதறிவார் இந்த ஞானந்தான் எல்லா விதமான துக்கத்தையும் அடியோடு நீக்கிறது ஆகையினால ஆனந்தத்தை சொல்கிறேன் ஆக இந்த ஸ்லோகம் பூர்த்தியாகிறது